சென்னையில் இருந்து அமர்ந்த நிலையில் உள்ள படம் விக்கிரகம் ஆகியவற்றை வீட்டில் வைக்க வேண்டும் வீட்டு பூஜையில் கற்பூர தீபம் தானே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது நாம் மணைக்கூடாது திருக்கோவிலின் பிரதான வாசல் வழியை தான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் அர்ச்சனை பொருட்களை இடது கையால் எடுத்து செல்லக்கூடாது கோவிலிருந்து சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது மனிதர்களுக்கு எடுக்கும் போது சுண்ணாம்பு சேர்க்கலாம் சனி பகவானுக்கு வீட்டில் எழு விளக்கு ஏற்றக்கூடாது இறைவன் சந்நிதி போன்ற தெய்வீக அலை உள்ள இடத்தில் யோசித்தால் நல்ல முடிவு கிடைக்கும் நல்ல காரியங்கள் பற்றி பேசும் போது எல் அல்லது எண்ணெய் பற்றி பேசக்கூடாது பேசினால் திருப்பதி திருத்தணி பழனி போன்ற கோவில் சென்றால் அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டுக்கு தான் செல்ல வேண்டும் அணிவோர் இறுதி சடங்குகளுக்கு செல்லும் பொழுது அதை கழற்றி வைத்துவிட்டுதான் செல்ல வேண்டும் கோவில் முடியிருக்கும் போதும் திருமஞ்சன பூஜையின் போதும் திரையிட்டிருக்கும் போதும் வழிபடக்கூடாது குங்குமத்தை வலது கை மோதிர விரலில் இட்டுக் நல்லது விக்ரகத்திற்கு தீபாராதனை நடக்கும் போது செவ்வாய்க்கிழமை அவர்கள் தெய்வமாகி விட்டிருந்தாலும் சாமி படங்களுடன் வைத்து வணங்குதல் கூடாது தனியாக வீட்டில் வேறொரு இடத்தில் வைத்து வணங்கலாம் வாழைப்பழம் சாப்பிட்ட பின் மோர் சாப்பிடக் கூடாது பூஜை அறையில் தெய்வங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவர் கணவரோ சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது சில தகவல் நூல்களிலும் சில தகவல் நன்றாக வாழ்ந்தும் வாழும் தம்பதியர்கள் அனுபவம் அடைந்து சொன்னது வர்களின் ஆத்மாக்கள்ண்ணத்துப்பூச்சியினுள் புகுந்து இறப்பு ஏற்பட்ட நாளிலிருந்து கொஞ்ச காலம் வரை நம் வீட்டை சுற்றி வரும் ஆகவே மரணம் ஏற்பட்ட ஒரு வீட்டிற்குள் வண்ணத்து பூச்சி அடிக்கடி பறந்து வந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் அந்த ஆன்மாக்களின் ஆசையால் சந்தோஷம் சுபகாரியங்களும் நிகழும் தீர்க்காயலும் உண்டாகும் சிங்கம் புலி கரடி ஆகிய கொடிய மிருகங்களின் கொம்பைகளை உங்களுடைய வீடுகளில் வைப்பதன் மூலம் எதிரிகளின் தொல்லை அடங்கும் முறைப்படி மந்திரங்கள் ஓதி பிறர் மீது ஏவப்பட்ட எட்டு நாட்கள் மட்டுமே சக்தி உண்டு அதன் அனுபவிப்ப உங்கள் வீட்டில் துர்நாற்றம் வீசிக் கொண்டிருந்தால் கண்ணூறு தாக்கி இருப்பதாக உறுதி செய்து உங்கள் வீடு முழுக்க உப்பு கலந்த நீரால் கழுவி விட்டால் கண்ணூறு போய்விடும் அடுக்கு அரளி செம்பரத்தி பூக்களை கொண்டு பூஜை செய்வதனால் ஞானம் பெருகும் தொழில் விருப்தி அடையும் ஒரு பெண் தர்பமான ஏழாவது மாதத்தில் இருந்து அவள் குழந்தை பெற்ற முப்பதாம் நாள் வரை அவளது ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுதல் கூடாது பழம் ஓவியத்தை உங்கள் வீட்டில் சுவட்டிலோ அல்லது தொழிலகங்களின் முன்புற அறையிலோ வரைந்து வைத்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்